அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு இது கல்லாமை அதிகாரத்தினுடைய எட்டாவது குரல் திருக்குறள் இது நானூத்தி திருக்குறள் இந்த குரல்ல வள்ளுவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா படிக்காதவன் அதாவது சுய நூலறிவும் இரண்டுமே சரியாக இல்லாதவன் குறிப்பாக நூலறிவை முறையாக நன்றாக கல்வியை கற்காதவன் இடத்தில் இருக்கிற பணம் அவனுக்கும் சமூகத்துக்கும் கெடுதலை உண்டு பண்ணும் என்று சொல்லுகிறார் எனவே செல்வத்தை அடைவதற்கும் பெற்ற செல்வத்தை கையாளுவதற்கும் கல்வி மிக மிக அவசியம் பண்புடைமைங்கிற அதிகாரத்தில் ஆயிரமாவது திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லுகிறார் ஒழுக்கம் இல்லாதவன் பெரிய செல்வத்தை அடைஞ்சான்னா பால் வைக்கிற பாத்திரத்தில் ஏதேனும் புளி போன்ற பொருளெல்லாம் இருந்தால் அது எப்படி பால் திரிஞ்சு போகுமோ அப்படி ஒழுக்கம் இல்லாதவனிடத்தில் இருக்கிற பணம் நல்ல பண்புகள் இல்லாதவனுடைய பணம் தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் கெடுதலை உண்டு பண்ணணும்னு சொல்லியிருக்கிறார் அந்த குரலில் அதை இங்கே நாம் ஒப்பு நோக்கலாம் ஆகவே கல்லார் கண்பட்ட திரு இன்னாதே அதுக்கு ஒரு ஒப்பீடு சொல்லுகிறார் வள்ளுவர் நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு கல்லார்கண் அப்படின்னா படிக்காதவர்களிடத்தில் பட்ட இருக்கிற திரு பணமானது செல்வமானது அது நிலமாக இருக்கலாம் அல்லது தங்கம் போன்ற நகைகளாக இருக்கலாம் அல்லது பணமாகவே இருக்கலாம் அது நல்லார்கண் பட்ட நல்லாருன்னா படித்தவங்க கிட்ட படித்து ஒழுக்கமாக இருக்கிறவங்கக்கிட்ட பட்டன்னா இருக்கின்ற அங்கேயும் பட்டை இருக்குது ரெண்டு இடத்துலேயும் பட்டை இருக்குது நல்லார்கண் பட்ட கல்லார்கண் பட்டன்னு ரெண்டு இருக்குது மேலேயும் கிழையும் ஆக படித்து நல்லவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை அவர்களுக்கு இருக்கிற வறுமை அவங்கள்ட்ட செல்வம் இல்ல இந்த இடத்துல நல்லார்கள் அப்படின்னாலே கல்வியும் ஒழுக்கமும் நிறைந்தவரிடத்தில் அப்படின்னு அர்த்தம் அவர்கிட்ட இருக்கிற வறுமையைக் காட்டிலும் டங்களுக்கு இருக்கிற வறுமையைக் காட்டிலும் படிக்காதவனிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் இன்னாதே கண்டிப்பா, அவனுக்கும் உலகத்துக்கும் துன்பம் கொடுக்கும் அவனுக்கு துன்பம் கொடுக்கறது இருக்கட்டும் உலகத்துக்கு எல்லாருக்கும் மக்களுக்கெல்லாம் பெரிய துன்பம் வரும் ஆக படித்தவங்கிட்ட இருக்கிற வறுமையை காட்டிலும் படிக்காதவங்ககிட்ட இருக்கிற செல்வம் உலகத்துக்கு துன்பம் தருங்கிறது கருத்து ஆகவே படிக்காதவனுடைய பணம் சமூகத்துக்கு கெடுதலை உண்டு பண்ணும்னு இந்த குரல் சொல்லியிருக்கு மற்றவங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவங்களுக்கு ஏற்படுற வறுமை பிறருக்கு துன்பத்தை கொடுக்காது ஆனால் படிக்காதவங்களுக்கு பிறருக்கு துன்பத்தை கொடுக்கறதுங்கிறது இயல்பு பழமொழின்னு ஒரு நூல் சொல்கிறது சிறியவர் எய்திய செல்வத்தின் மான பெரியவர் நல்குறவு நன்றே கல்வி சிறந்து விளங்குகின்ற நல்லறிவுடையவர்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் படிக்காத சரியான அறிவில்லாதவர்களிடத்தில் கிடைச்ச செல்வமானது கல்வியில் சிறந்த அறிவாளி இட்ட இருக்கக்கூடிய வறுமையை காட்டிலும் கொடுமையை அதிகமாக செய்யும் செல்வத்துக்கு பயன் என்ன நாம் அனுபவிக்கணும் நம்ம சுற்றத்தாருக்கு பயன் கிடைக்கணும் அது தேவைப்படுகிறவர்களுக்கு பகுத்து கொடுக்கணும் ஏழை எளியவர்களுக்கு வழங்கணும் புண்ணிய காரியம் செய்யணும் இதெல்லாம் படிக்காதவர்கள் அதாவது முறையாக நம்முடைய அறநூல்களை கற்காதவர்கள் இதையெல்லாம் செய்ய மாட்டார்கள் ஆக பணத்துக்கு என்னெல்லாம் பிரயோஜனம் உண்டோ சொந்தமாக அனுபவிக்கிறது சொந்தக்காரங்களுக்கெல்லாம் உதவுறது செல்வருக்கு அழகு செழுங் தாங்குதல்னு சொல்கிறோம் அப்படி செய்கிறது தகுதி உள்ளவர்களுக்கு பகுத்து கொடுக்கறது ஏழை எளியவர்களுக்கு உதவு செய்கிறது நிறைய ஆஸ்பத்திரி பள்ளிக்கூடம் இது மாதிரி புண்ணிய காரியங்களுக்கு கொடுக்கறது இதெல்லாம் இந்த ஆன்மீக கல்வி அறிவு இல்லாதவர்கள் செய்ய மாட்டார்கள் அதனுடைய நன்மை அறிந்து செய்ய முற்பட மாட்டார்கள் வேதத்தில் ஒரு மந்திரம் சொல்லுகிறது அறிவில்லாதவனுடைய செல்வம் அனர்த்தமாகும் அமேத சகா ஸ்ரீஹி அனர்த்தாயைவ பவதிங்கிறார் ஆதிசங்கரர் ஆக ஒழுக்கத்தோடு கல்வி கற்கின்றவன் கல்வி கற்ற ஒழுக்கத்தோடு வாழ்ந்து கல்வியை வளர்த்து கொண்டிருக்கின்றவன் அவனுடைய செல்வம் நல்ல காரியத்துக்கு உபயோகப்படும் ஆக செல்வமெல்லாம் புண்ணிய செயல்களை செய்வதற்காக புண்ணிய செயல்களெல்லாம் சமூகத்தில் தவறுகள் நிகழாமல் இருப்பதற்காக தவறுகள்லாம் நிகழாமல் இருந்தால் எல்லோருடைய உள்ளமும் தூய்மையாக இருக்கும் அப்படி தூய்மையாக இருந்தால் மெய்ப்பொருள் அறிவு தெளிவாக விளங்கும் என்று ஆதிசங்கரர் அருளி செய்திருக்கிறார் வறுமையாக இருந்தால் நம்ம தீமை செய்கிறதுக்கு காரணமாக இருக்கும் செல்வம் இருந்தால் நல்லது செய்கிறதுக்கு பொதுவாக காரணமாக இருக்கும் ஆனால் இது யார்கிட்ட இருக்குங்கிறத பொறுத்து அது மாறுறதுக்கும் சான்ஸ் இருக்குங்கிறது இந்த குரலில் சொல்லப்பட்டிருக்கு சாதாரணமாக வறுமையில் இருக்கிறவன் சமூகத்துக்கு துன்பம் செய்யக்கூடும் செல்வம் இருக்கிறவன் சமூகத்துக்கு நன்மை செய்யக்கூடும் பொதுவாக ஒரு நியாயம் ஆனால் இது படித்தவங்கிட்ட செல்வம் இருந்தாலும் சமூகத்துக்கு நன்மை வறுமை இருந்தால் சமூகத்துக்கு கெடுதல் ஏற்படாது ஆனால் படிக்காதவங்கிட்ட வறுமை இருந்தாலும் சமூகத்துக்கு கெடுதல் ஏற்படும் செல்வம் இருந்தாலும் சமூகத்துக்கு கெடுதல் ஏற்படும் அப்படிங்கிறதான் இதனுடைய சாரம் படிக்காதவனை பார்க்காதேங்கிறார் திருமூலர் கல்லாத மூடரை காணவும் ஆகாதேன்னார் படித்தவர் கற்றவர் நாம் சொல்கிறது என்ன திரும்ப திரும்ப சொல்கிறேன் அந்த காலத்து நம்முடைய நாட்டு கல்வி இந்த காலத்தைய கல்வியை நான் சொல்லவில்லை என்பதை திரும்பவும் நினைவுபடுத்துகிறேன் கற்க வேண்டிய கல்வியை நன்றாக கற்றவர்கள் எவ்வளோ பெரிய வறுமை வந்தாலும் அறிவை படிக்கிறதுலேயும் ஒழுக்கத்திலையும் குறைவுபடாமல் வளருவார்கள் பெருமையை அடைவார்கள் படிக்காதவர்கள் எவ்வளவு செல்வம் வந்தாலும் அதனால் கர்வமும் கோபமும் இதை உண்டாக்கி தாழ்ந்து போவார்கள் சிறுமையை அடைவார்கள் எனவே நமக்கு சமூகத்தில் செல்வம் பண்பட்டவர்கள் மூலமே இருக்க வேண்டும் அந்த செல்வந்தான் சமூகத்துக்கு நன்மையை செய்து சமூகத்தை வளரச் செய்யும் ஆகவே நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாது கல்லார்கண் பட்ட திரு ஆகவே நாம் செல்வம் அடைவதை விட பிச்சை புகினும் கற்கை நன்றே என்றபடி நாம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்போமாக கல்விதான் உயர்ந்தது கல்வி இருக்கின்றவனுக்கு வறுமை இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் சமூகத்திற்கு கெடுதல் ஏற்படாது இந்த விஷயத்தினுடைய சாரத்தை நன்றாக நாம் மனதில் வாங்கி கொண்டு உள்ளந்தோறும் வள்ளுவத்தில் நிலைத்து நின்று உயர்வடைவோமாக நல்லார்கண் வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனித தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் உள்ளம்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளப்படுகிறது இதை உங்கள் மொபைலில் பெற